وقفاء والصلاة والسلام على الذين اما بعد قال الله تعالى بعد بالله من லாம் அலாஇின்ஸ்தஃா அம்மாபாத் அலாஹாலிமின் ஷேத்தான் ரஜீம் இஸ்மின் ரஹீம் இஹ்னாத் அல் முஸ்தீம் அநாந்தா அலெஹிம் ஐயது மஹூபி அலெஹிம் அன்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் மளமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே தங்கள் தங்களுடைய வேலைகளுக்கே நேரம் இல்லாத காலத்தில் திருக்குறானுடைய தப்சீரை கேட்பதற்கென்று நேரம் ஒதுக்கி அதற்கு ஒரு ஏற்பாடு செய்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலே மிகவும் வாழ்த்துக்குரியதாகவும் அது தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டிய இன்னும் அதிக முக்கியத்துவத்துடன் செயல்படுத்தப்பட வேண்டிய எந்த காரணம் கொண்டும் அதிலே தொய்வு வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அதை செய்கிறவர்கள் இன்னும் உற்சாகமாக செய்வதற்கு எந்த அளவிற்கு தங்களால் ஒத்துழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்கள் அதிகமதிகம் ஒத்துழைக்க வேண்டும் அப்படி ஒத்துழைத்தால்தான் அதனுடைய தப்சீலனுடைய வாழ்க்கையினுடைய உயிர்குரான் நான் சொல்கிறேன் தப்சீருடைய உயிரோட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு ஆழமான சிந்தனை தேவைப்படுகிறது இன்றைக்கு எல்லாவற்றிலும் சிந்தனை விரிவாகி இருக்கிறது ஆனால் சிந்தனை பஞ்சம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது மார்க்கத்திலே இருக்கிறது மார்க்கத்தை பற்றி சிந்திப்பதற்கு கூட நாம் தயாரில்லை ஏதோ சொல்லப்பட்டிருக்கிறவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதைவிர அதை பற்றி சிந்திக்க அதை மென்மேலும் வளர்த்துக்கொள்ள எந்தவிதமான ஊக்க நடவடிக்கைகள் நாம் எடுத்துக்கொள்வதில்லை உதாரணமாக தொழுகை என்று எடுத்துக்கொண்டாலே எல்லோரும் செய்ய வேண்டிய காரியம் எப்போதும் செய்ய வேண்டிய காரியம் எங்கும் செய்ய வேண்டிய காரியம் என்றும் செய்ய வேண்டிய காரியம் இதற்கு விடுமுறை என்று ஒன்றில்லை சில காரியங்களுக்கு விடுமுறை கிடையாது உணவுக்கு விடுமுறை கிடையாது ஆபிசுக்கு வேண்டுமானால் விடுமுறை இருக்கலாம் பேங்குக்கு விடுமுறை இருக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு விடுமுறை இருக்கலாம் பஸ்ஸுக்கு கூட விடுமுறை விடலாம் சில காலங்களில் பஸ்களை குறைத்துக் கொள்ளலாம் இப்படி எல்லாம் இருக்கிறது ஆனால் உணவுக்கு விடுமுறை கிடையாது கொஞ்சம் தள்ளி போடலாம் இரண்டு மணிக்கு சாப்பிடுவதை மூணு மணிக்கு சாப்பிடலாம் மூணு மணிக்கு சாப்பிடுவதை நாலு மணிக்கு சாப்பிடலாம் சாப்பிடாமல் இருப்பது என்று ஒன்று கிடையாது அப்படி இருந்தால் அது இருக்கிறதே அது மகா பெரிய உண்ணாவிரதம் அதற்கு லீவு கிடையாது சாப்பாட்டுக்கு லீவுன்றது சொல்லக்கூடாது உண்ணா விரதம்னு சொல்லப்படும் அதையினால எப்படி உடலுக்கு உண்ணக்கூடிய உணவுக்கு ஓய்வில்லையோ அதே போல தொழுகைக்கு லீவ் இல்லை தொழுகைக்கு இடைவேளை இல்லை அதாவது அது ஐந்து நேரம் என்றால் ஐந்து நேரம் ஆனால் அதை பற்றி கூட சிந்திக்கிற காலம் இல்லை எப்படி அந்த காலத்தில் சின்ன பையனில் எப்படி தொழுது பழகினாங்களோ அதே போலதான் இன்றைக்கும் தொழுது கொண்டிருக்கிறோம் அந்த தொழுகையை அழகாக்க வேண்டும் என்ற சிந்தனை அதை எப்படி தொழுதால் இன்னும் அழகாக இன்னும் சிறப்பாக இன்னும் அல்லகவாலை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும் என்று நாம் சிந்திப்பதே இல்லை பொதுவாக அதே தான் குரான் இப்பொழுது நாம் குரானை சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு சென்னை நகர உளமாக்கல் தங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் பிற நகரங்களிலே பெரிய பெரிய நகரங்களும் இருக்கின்றன ஆனால் அந்த நகரங்களிலே இதை பார்க்க முடிவதில்லை மக்கள் அதற்கு அதற்கென்று நேரம் கொடுத்து அமர எனவே அங்குள்ள உளமாக்கலும் செய்ய ஒத்துழைக்க வேண்டும் என்று வாழ வைக்கக்கூடிய ஒற்றுவம் சுருக்கமான வார்த்தை அழகா சொல்லி இருக்கிற சுருக்கம் ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு பெருசாயிரும் ஐநூறு காகிதம் இருக்கும் முதல் நூறு சுருக்கம் ஒரே பேப்பராக இருப்பதால் ஐநூறு சுருக்கி என்ன ஆயிடுச்சு ஒன்னாக்கி ஆச்சு கொஞ்சம் அகலம் கூடி இருக்குது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அப்பதான் தெரியும் இல்லாட்ட கடையில் போய் நூறு ஐநூறு ரூபாய் கொடுத்து அவர் வந்து வயசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருப்பார் அதுக்காக வேண்டி எல்லா நம்ம அதாவது ஏற்பாடுகள் அப்படி செய்யப்படும் இதைவிட நூறு மடங்கு இல்லை நூறாயிரம் மடங்கு இல்லை நூறாயிரம் கோடி மடங்கு இல்லை அதை விட சுருக்கம் குறாம் சொல்லுவதென்றால் 30 முப்பது ஜிசு முப்பது ஆயிரம் ஜிசு இருந்தால் கூடாது விரிவாக சொல்ல வேண்டும் என்று தனித்தனியாக அடிப்படை அடிப்படை அஸ்திவாரங்களை வாழ்க்கையினுடைய சாசனத்தை அல்ல சொல்லி தந்திருக்கிறான் அந்த வாழ்க்கையினுடைய சாசனம் திருத்தப்படாத சாசனம் திருத்தப்பட வேண்டாத சாசனம் காலத்திலும் இது அவசியம் ஒரு சாசனத்தை சொல்லிக் கொண்டாலும் கூட அங்கே ஒரு சாசனம் தயார் செய்தால் அது காலத்திற்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப சந்தர்ப்பத்திற்கேற்ப அது மாற்றப்படும் திருத்தப்படும் ஆனால் நம்முடைய மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம் மனிதர்களுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கலாம் மனிதர்களுடைய மூளை மாறிக்கொண்டே இருக்கலாம் வளர்ந்து கொண்டே இருக்கலாம் ஏறிக்கொண்டே இருக்கலாம் முன்னேறிக் கொண்டே இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அதற்கு அல்லா வகுத்து தந்திருக்கிற இந்த சாசனம் அந்த அறிவுக்கு எந்த காலத்து எந்த அறிவு வந்தாலும் அதற்கு இந்த சாசனம் பொருந்தும் குடிசையிலே வாழுகிறவர்களுக்கு பொருந்தும் கோபுரத்திலே வாழுகிறவர்களுக்கும் பொருந்தும் சாதாரண மண்வீடிலே இருக்கிறவர்களுக்கும் பொருந்தும் மாளிகையிலே இருக்கிறவர்களுக்கும் பொருந்தும் ஆண்டிக்கும் பொருந்தும் அரசனுக்கும் பொருந்தும் சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு தொண்டனுக்கும் பொருந்தும் எஜமானுக்கும் பொருந்தும் தலைவனுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்துகிற ஒரு சாசனத்தை எல்லாம் தந்திருக்கிறார் எல்லா காலத்திலும் பொருந்தும் இந்த பொருந்துகிற வகையில் மனிதர்கள் நடந்து கொள்வார்களே ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை சுகமாக அமைத்துக் கொள்ளலாம் சுகமாக அமைப்பதற்கு பெயர் தான் வியாதி இல்லாமல் இருப்பது எல்லா வியாதிக்கும் இந்த திருமுறைதான் மருந்து சாதாரண மருந்து இல்லை அருமருந்து சாதாரண மருந்து இல்லை அருமருந்து அருமருந்துக்கு இதுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் வேறு ஒரு மருந்து இல்லை அருமருந்து உலகத்திலே யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் சரி இப்ப வியாதின்னு சொன்ன சாதாரணமாக நம்ம நினைக்கிற உடல் வியாதி அது இங்கு பேசப்பட வேண்டியது இருக்கலாம் ஆனால் அதை விட மனவியாதியால் பீடிக்கப்பட்டவர்கள் உலகத்திலே ஏராளம் இன்றைக்கு உடல் வியாதியாலும் எல்லோரும் பீடிக்கப்படுகிறார்கள் இருக்கும் இந்த வியாதிகளுக்கும் மூல காரணமாக இருக்கிற மனவியாதிக்கு மனங்களிலே இருக்கிற வியாதிகளுக்கு இது மருந்து என்று சொல்லுகிறான் மருந்து என்று சொல்லவில்லை வார்த்தை இருக்கிறதே வியாதி அரபியிலே வியாதிக்கு த என்று பெயர் மருந்துக்கு தவா என்று பெயர் தவா மருந்து இருக்கு சில பேருக்கு வியாதி இருக்கு வியாதி அந்த வியாதி போகல எத்தனை தடவை டாக்டர் இடத்துல போயும் பல தடவை அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டும் அவருக்கு வியாதி குணமாகவில்லை என்று சொன்னால் இன்னும் அந்த மருந்து அந்த இடத்துக்கு வந்து சேரவில்லை என்ற அர்த்தம் அவ்வளவுதான் பிறகு மவுத்து என்று ஒன்று இருக்கிறது அதுவே ஒரு வியாதி எந்த மருந்து கொடுத்தாலும் மருந்து என்ன செய்யாது வேலையை அந்த அந்த வியாதியை போக்காது அதனால தான் ஹதீஷ் ஷெரீஃபில் வந்திருக்கேன் ஹப்பத்து சௌதா என்று சொல்லி மிஸ்கா ஷெரீப் இருக்கு ஹபத்து சௌதா கருஞ்சி ரகம் எல்லா வியாதிக்கும் மருந்து ஒருத்தனா இருக்கணும் அப்பதான் சொல்லலாம் அந்த சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் அப்ப சொல்லு அப்துல் சாப்பிட்டு பிறகு வந்துருச்சு ரகம் எல்லாத்துக்கும் திருச்சியில ஒருத்தர் பொடி என்ன பல் பொடிங்க வாங்க வேணாது பாடாவதி பல் பொடி அப்புறம் பக்கத்தில் போய் போயிட்டா சொல்லுவார் பாடாவதி பல்லுக்கு பொடி பக்கத்தில் பாடாவதி பல்லுக்கு இது பொடி பல்லு பாடாவதி அப்படி மருந்து மருந்து வைக்க வந்தவங்க கருத்து இரகத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கு ஆனால் அது எப்படி உபயோகிக்கணும் எப்போ உபயோகிக்கணும் அளவு என்ன இரு பிறகு மருத்துவர் இடத்துல கலந்து ஆலோசித்து மருந்துகள் எல்லாம் போட்டு இது டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசித்து செய்யணும் மருந்து போட்டுருக்கும் அந்த மருந்து இருக்கிறதுனால அதை உபயோகிக்க கூடாது அதே மாதிரி ஹதீசில் வந்திருக்கிற எல்லா மருந்தும் சில பேர் நினைக்கிறாங்க தேன் வியாதிகளுக்கு மருந்து அதனால எப்போ வேண்டாலும் தேன் எடுத்து குடிங்க தேன் எடுத்து குடிச்சு சொல்றாங்க எனக்கு மண்டையெல்லாம் காஞ்சி போச்சு குரான் இல்ல சிவாண்டு வந்துருக்கு எனக்கு மண்டை காஞ்சி போச்சு உனக்கு மண்டை காஞ்சி தான் நீ தேனே அப்படி குடிச்சிருக்கிற தேன் எப்படி குடிக்கணும் அது மறுபடியும் கேட்கணும் தேன் மருந்து தாங்க அதுக்காக எப்படி குடிக்கிறது மருந்து அதுக்கு முறை இல்லையா பச்சை தண்ணியில குடிக்கிறது காய்ச்சலுக்கு மருந்துன்னு வந்திருக்கு கதீ இருக்கு ஒரு சா ஒரு சொன்னாங்க காய்ச்சல் வந்துருச்சு போய் என்ன சொன்னாங்க பச்சை தண்ணியை குடிக்க சொன்னா இப்ப நம்மள எல்லா எந்த காய்ச்சல் வந்தாலும் பச்சை தண்ணீர் குளிக்க சரி அடுத்து முப்பது நாள் போயிருவார் வீட்டுல இடங்காரியில் உபயோகிக்க வேண்டிய நேரம் என்ன அளவு என்ன யாருக்கு கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் அவருடைய உடல் மிசாஜ் என்ன மருந்து கொடுக்கும் போது உடல் மிசாஜ் இவருடைய உடல் எதை ஏற்றுக்கொள்ளாது ஏற்கனவே உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதா குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதா சேர்ந்தால் பவர் இருக்கு போட்டால் சுத்தமாக தெரியும் தெரியுமா தெரியுங்களா தெரியும் தெரியும் என்பது உண்மை ஆனா ஒரு குரலுக்கு போட்டு விட்டா குருடனுக்கு கண்ணாடி போட்ட கண்ணு தெரியும் கண்ணாடியில் கண்ணு தெரியும்னு சொன்னீங்களே நான் பார்த்தேனே தெரியலையே அப்படின்னு அவன் குருட அவனு போய் போட அதே மாதிரி தான் கண்ண தேனில் ஷிஃபா இருக்குது என்பது உண்மை கண்ணாடியில் பார்வை தெளிவாக தெரியும் என்பது உண்மை ஆனால் யாருக்கு போடணும் இது அங்கே பார்க்கணும் அது சம்பந்தமான விஷயங்களே இருக்கு இந்த உடல் வியாதிகளுக்கும் மருந்து இருக்கு குரானில் இல்லாமல் நான் நேற்று கூட சொல்லும் போது சொன்னேன் சூரத்துல் ஃபாத்தியாவில் எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கு நீங்க எந்த வியாதிக்கானாலும் சரி சூரத்தில் பாத்தியா ஓதி ஊதுங்க எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கு யாராவது வந்து ஓதி பார்க்க சொன்னாங்க அப்போ ஓதி பார்க்கறது சொன்னா அதுக்கு ஒரு பெரிய யாராவது ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க போகணும் அப்படி இல்லை சாதாரணமா வீட்டில் கணவனுக்கு மனைவி ஓதி பார்க்கலாம் மனைவிக்கு கணவன் ஓதி பார்க்கலாம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு தாய் தந்தை ஓதி பார்க்கலாம் பெரிய பையன் சின்ன பையனுக்கு ஓதி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை சூரத்தில் ஃபாத்தியாக ஓதி சூஃபண்ணு ஓதனா போதும் காத்துப்பட்டாலே போதும் சூரத்தில் ஃபாத்தியா நாக்கலப்பட்டு அந்த காத்துக்குத்தான் மரியாதையை தவிர எனக்கு உங்களுக்கு இல்லை செல்லு இதே போல வந்துருக்கு சூர் மூமி அதுதான் எச்சின்னு சொல்ற சொல்லு எச்சில் வேற எச்சி வேற எச்சில் இருக்கு ஒருத்தர் குடிச்சுட்டு தண்ணி எச்சி ஆகி போச்சு தீ குடிக்கும்போது அது எச்சி ஆகி போச்சான் இதுக்கும் எச்சின்னு தான் இன்னொன்னு இருக்கு சாதாரணமாக ஒரு தண்ணி கொடுத்தீங்க நான் ஓதி பார்த்தாரு யாரு ஒரு அதை ஓதி பார்த்தார் அல்லது யாராவது ஓதி பார்த்தாங்க எப்போவுமே எல்லாம் அல்லாடி சுடிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லா அவருடைய யாபகத்தில் அவங்க ஊதும் போது என்ன செய்யணும் லேசா லேசான எச்சி கார்கறி தூப்பிடப்படாது லே லேசாக லைட்டாக பட்டுச்சா படலையாங்கிற மாதிரி எச்சி அவருக்கு பட்டுச்சுன்னு தெரியவும் வேண்டிய அவசியம் இல்லை பட்டா அவர் என்ன நினைப்பார தெரியாது அதனால வெறும் காத்துப்படணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கும் சூர்னு சொல்லலாம் ஒரு அல்லாவை கொண்டு கொண்டை கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க தேன் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க அவங்க ஓதிக் கொடுங்க அவங்க ஒன்று ஓதமாட்டாங்க ஓதாமே அப்படி லேசாக எச்சிப்படுற மாதிரி கொடுத்துருவாங்க என்ன ஒன்று ஓதுலையே அதை ஓத வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை பூரா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க புதுசாக போய் ஓதுறது அவங்க பேரை சொல்லி ஓதுறதுக்கு வாழ்க்கை ஓதிகிட்டே இருக்கிறாங்க நேச்சு விட்டால் போதும் அதே போல ஒரு பெரியார் ஒரு பெரிய அரபி கல்லூரியில் ஓதிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்ககிட்ட போய் ஒருத்தர் தண்ணி கொண்டை கொடுத்தார் ஓதி கொடுக்க சொல்லி அப்போ ஓதி கொடுக்கறதாக இருந்தால் குரானுடைய ஆயத்தில் ஓதி கொடுக்கணும் இல்லை ஹதிசையாவது ஓதி கொடுக்கணும் குறைஞ்ச இவர் என்ன செய்தார்ன்னு சொன்னா ஒரு இலக்கண கிதாப் விளங்கறதுக்காக சொல்றேன் வேற ஒரு கிதாப் இலக்கண மாதிரி இலக்கியம் கிதாப் மானி கிதாப் இலக்கண கிதாப்னு வைங்களா ஒரு இலக்கண கிதாப் ஓதி கொடுத்துக்கிட்டு தமிழ் இலக்கணம் இருக்கிற மாதிரி அரபி இலக்கணம் இலக்கண கித்தாப் ஓதி கொடுத்துட்டு இலக்கண கிதாப் ஓதி கொடுத்து ஓதி கொடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை கொண்டு வந்தவர் உட்கார சொன்னார் இலக்கண கித்தாப் ஓதி முடிச்ச பிறகு அவர் அந்த தண்ணியை வாங்கி ஊதி கொடுத்துட்டார் அவர் ஆச்சரியப்பட்டார் என்ன ஏதாவது குரான் ஓதி இருந்தால் பரவாயில்லை இல்ல ஹதீஸ் ஓதி இருந்தால் பரவாயில்லை இலக்கணக்கு தான் ஓதி கொடுத்துட்டு நீங்க ஓதி கொடுத்துட்டீங்களே இந்த தண்ணி ஊதி கொடுத்துட்டீங்களே இது எப்படின்னு கேட்டார் சொன்னா நாங்க ஓதர இலக்கணமும் அல்லாவுடைய இலக்கியமான குரானை படிக்கிறதுக்கு தான் அதனால இதுவும் குரானோட சேர்ந்தது தான் நாங்கள் படிக்கிறது இலக்கணத்துக்காக படிக்கலை நாங்கள் இலக்கியம் படிக்கிறது இலக்கியவாதியாகிறதுக்காக படிக்கலை இந்த இலக்கியத்தை அல்லாவுடைய குரானுக்காகத்தான் படிக்கிறோம் அதனால இதுவும் அல்லாவுடைய குரானை படிக்கிறதுல சேர்ந்தது அதனால எச்சில சிஃபா இருக்கு சூரத்தில் பாத்தியாவில் சிஃபா இருக்கு இந்த காத்துப்பட்டா ஷிஃபா இருக்கு உடல் வியாதிக்கு இந்த எல்லா எல்லாமே மருந்தாகுது இதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனால் சகோதரர்களை இந்த உடல் வியாதிகளை போக்குவதற்காக குரான் இறங்கவில்லை உடல் வியாதியும் போகும் அது வேற விஷயம் ஆனால் உடல் வியாதியை போக்குவதற்காக குரான் இறங்கவில்லை குரானுடைய நோக்கம் இல்லை அது இருக்குது நோக்கம் இன்னொன்னு இருக்கு அந்த நோக்கத்துக்கு அடைய போற வழியில வேற பலதும் கிடைக்குது நோக்கத்தை அடைய போகிற வழியில பலதும் பலதும் கிடைக்கலாம் அடிப்படையில உடல் வியாதிகள் இந்த உடல் வியாதிகளுக்கு உலகத்தில் இருக்கிற வியாதிய மனவியாதி தான் ஈமான் இருந்தால் மனவியாதி போயிடும் ஈமான் மனசில் இருக்கு வியாதியும் மனசில் இருக்கு சரி மனசில் இருக்கிற வியாதி என்ன ஈமான் இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய வியாதி ஈமான் இல்லாமல் இருக்கிறதா பெரிய வியாதி அல்ல மேல நம்பிக்கை இருக்காது இல்லாம இருக்கிறதுனால மற்ற வஸ்துக்கள் மீது நம்பிக்கை வருது மற்ற வஸ்துக்கள் மீது ஆசை வருது அல்ல மேல யாருக்கு நம்பிக்கை வந்துருதோ மற்ற வஸ்துக்கள் நம்பிக்கை இருக்காது மற்ற மீது ஆசை இருக்காது உபயோகிப்பார் ஆசைப்பட்டு உபயோகிப்பார் ஆனால் அந்த இச்சை கொண்டு உபயோகிக்க மாட்டார் ரசூல்ல கல்யாணம் செய்யலையா இல்ல ரசூர்ல்ல சாப்பிடலையா ரசூர்ல்லா சாப்பிட்ட மாதிரி அந்த காலத்துல சகாபாக்கள் சாப்பிட்ட மாதிரி நாம சாப்பிடலை இந்த காலத்துல நமக்கு சாப்பிட சக்தியும் இல்லை என்ன சக்திட்டியூகதியாக வந்துச்சு சட்டியில் என்னது நம்ம காலத்தில் வீடுகள் என்ன வேகம் கோழி வேகம் இப்போ அந்த கோழிலையும் இரநூறு கிராம் நூறு கிராம் ஐம்பது கிராம் வந்துடுச்சுப்போம் இனி முட்டையிலையும் வரப்போகுது பாதி முட்டை அரை முட்டை இப்போ முழுசு முழுசாக வாங்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் பாதி முட்டை குடு அரைமுட்டை கொடு அப்படின்னு வந்துடும் ஏன்னா காலம் போகப்போ அப்படியாது முன்னாலே எல்லாம் கோழி கடையில் கிடைக்காது வீட்டில் தான் இருக்கா அறுத்தா முழுசாக அறுத்து வீட்லேயே அறுத்து என்ன செய்வாங்க முழு கோழி வச்சிருப்பாங்க அதனால கோழிக்கு மரியாதை இருந்துச்சு இப்போ அதுக்கு மரியாதை இல்லை இப்போ எப்படி கோழி இருக்கிற காலத்தில் முழுசாக கோழி சாப்பிட்டமோ அதே போல ஆடு அவங்க வீட்டில் தான் இருக்கிற பழக்கம் கசாப் கடையில் ஒன்று கிடையாது ஹரீஸில் பார்த்த வரைக்கும் இப்போ நான் பல நாடுகளில் சூடான் போன்ற நாடுகளில் பார்த்துருக்கிறோம் விருந்தாளிகள் போயிட்டா உடனே ஹெஹ்ல் கபஷ் உடனே ஒரு ஆடு வீட்டில் ஆடு வச்சுருப்பாங்க அவங்களே அறுப்பாங்க ஊழிப்பாங்க தோலை அவங்களே காய போட்டுக்குவாங்க பூராத்தையும் போட்டு அதிலேயே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஹம்ஷ் குறைவிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஒரு ஆடு முழுசா தலை இல்லை வால் இல்லை கீழே இருக்கிற கால் இல்லை கால்னா பாதி இல்லை வேலை இருக்கிற தொடையெல்லாம் இருக்குது வாழு தலை கீழே இருக்கிற குழம்பு இதுதான் இல்லை வாக்கி முழு ஆடு அப்படியே வச்சிருக்குது முன்னால நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்கார்ந்துருக்கிறோம் ஆட்டு வழுத்துக்குள்ள சோறு இருக்கு அப்படியே பிச்சா எப்படி வருது சாப்பிட்டாங்க பெரிய சட்டி வச்சிருந்தாங்க இது மாதிரி ஆடு வேக வைக்கிறதுக்கு இன்னொன்னு கவனிக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் கரிய வாங்கிட்டு அதுக்கு என்ன சேர்க்கிறோம் கூட கத்திரிக்காய் பாவக்காய் பச்சை மிளகா ஏலக்காய் பட்டை கராம்பு ஊரில் இருக்கிற அத்தனை மருந்து சாமானம் போட்டு நூறு கிராம் கறி இது கூட முருங்கக்காய் மாங்காய் வாழக்காய் இதெல்லாம் காய்கறிங்க இது கறிங்க இறச்சி வேற கறி காய்கறி வேற அது திங்கிற நேரத்தில் அது திங்குணு இறச்சியா திங்கும்போது குருபானில இறச்சியா திட்டுப்படையே இப்ப கூட வரநாட்டில் போய் பாருங்க வெறும் இறச்சியா வச்சாடுறாங்க பூனைக்கு மூக்குல நெய் தரை விட்டானா இப்ப எதுல போய் வாய் வச்சாலும் அது நெய்வாசி தின்று நெய்லதான் மூக்களை தான் நெய்யிருக்கு சாப்பாட்டுல நெய்யில் இது போல சோதர்களே ம ஒரு முழு ஆட்டை சாப்பிட்ற புழக்கிடுச்சு எதுக்கு சொன்னால் ரசோல்லா சார் கேட்டாங்க என்ன செட்டையிலேன்னு கேட்டாங்க ஊதியத்தில் ஷாத்துல ஊதியத்தில்னா ஒரு ஆடு எங்களுக்கு வந்துச்சு அது அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது இந்த வீசில் வருது இது இந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டதில்ல ஆனாலும் வந்து யாபகத்தில் வந்து சொல்லுவேன் அப்புறம் ரசோல்லா சொன்னாங்க ஒரு நாவில் நீ ஒரு முன்சப்பை கொண்டு சொன்னாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு முன்சப்பை ரெண்டு முன்சப்பை ரெண்டு பின்சப்பை உடல் ரெண்டு ஆக ஒரு ஆறையில் தூண்டுதான் மொத்தமே ஒரு ஆடு அப்படி இருந்துருக்கணும் அதனால தான் ஒரு முன்சப்பை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இப்படி ஆட்டை பீஸ் பீஸாக போட்டு கிராம கணக்கில் போட்டு இல்லை ஒரு முழு ஆடை ஆறு துண்டா போட்டு அப்படி தான் போட்டுருந்துச்சு அதனால தான் நாவியதான்னு சொன்னாங்க அவங்கள போய் சட்டியிலேருந்து ஒரு முன்சப்பை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு முன்சப்பை தட்டல கொண்டு வந்து கொடுத்தாங்க நாயசல்லாசாக சாப்பிட்டாங்க ஒரு முன்சப்பை சாப்பிட்டாங்க இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு முன்சப்பை முழுசா சாப்பிட்றதா இருந்தா அதே மாதிரி அந்த அந்த காலத்தில் இப்பவும் கூட அரபு நாடுகளில் அதுக்கு நிறைய மசாலாக்கள் போடுறதில்லை இறச்சினே இறச்சி அப்படியே வேக வச்சு சாப்பிட்றாங்க இறச்சி அப்படியே வேக வச்சு அப்படி சாப்பிட்டாங்க பெரிய சொன்னாங்க நாவில் ஆக இந்த சாஹாபிட்டு சொன்னாங்க இன்னொரு முன் இன்னொரு முன்சப்பை கொண்டு வாங்க அந்த சாஹாபி போனாங்க அந்த சட்டியில் தேடி இன்னொரு முன்சப்பை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க முன்சப்பை இருக்கே ருசியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் சாப்பிடலாம் சீக்கிரமாக சாப்பிட்டு பாதத்துடைய வேலையை பார்க்கலாம் தீனுடைய வேலையை பார்க்கலாம் சீக்கிரமும் சாப்பிடலாம் ருசியாகவும் இருக்கும் யாருங்க அவங்கள சாப்பிட வேண்டான்னு சொன்னது ஆள் கிடச்சா முன்சப்பையாக சாப்பிடுங்க யாருங்க அவங்கள வேண்டான்னு சொன்னது சாப்பிட வேண்டான்னு சரி எடுத்து சொல்லல பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடாதே ஹராம சாப்பிடாதே அலமது இல்லா மறந்து சாப்பிடாது அவ்வளோதான் சரின்னு சொல்லுது கிடைச்சா எவ்வளோ வேண்டும்தான் சாப்பிடலாம் ஹலாலாக இருக்கணும் அவ்வளோதான் ஹராம் வர்த்தக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் ஹராம்க்க அர்த்தம் என்னங்க அடுத்தவர்களுடைய ஏதோ ஒரு சொத்து உங்கள் அநியாயமாக வந்துருக்குதுன்னு அர்த்தம் ஹராம் உங்கள் வத்துக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் அடுத்தவருடைய சொத்தம் உங்கள் வத்துக்குள்ளே போகுது உங்கள் சொத்தும் அநியாயமாக வேறு யாருக்காவது போயிடும் அர்த்தம் ஹராம் சாப்பிட சொல்லுது ஹராம் இங்கே வந்துச்சு ஒரு ஹராம் வந்தால் பத்து கொண்டு போயிடும் பத்து ரூபாயை கொண்டு போகத்தை ஒரு வடிவத்தில் வரும் பொருளும் என்ன ஒரு ஆடு சாப்பிட்டாங்க ரெண்டு மூணு சப்பா சாப்பிட்டாங்க இப்போ சொன்னாங்க நவல் ஆக மூணாவது தடவை கேட்குறாங்க அப்போ அந்த சகாவி சொன்னாங்க இன்னமும் நாயகமே ஆட்டுக்கு ரெண்டு மூணு சப்பை தானே இருக்கும் ஒரு ஆட்டுக்கு எத்தனை மணிஷு பேர் ரெண்டு மூணு சப்பேருக்கு சாப்பிட்டீங்க மூணாவது கேட்குறீங்களே அது எப்படி இருக்கும்னு கேட்டார் ரசூர்லா சார் நாங்கள் சகோதரிகளை இது ஒரு விஷயம் நமக்கு விளங்கிட்டா போதும் ரசூர்லா செஞ்சுன்னாங்க லவ் நவல் தனி நவல் தனி முஷ்காத்தில் இருக்குது நான் நீங்கள் முன்சப்பை சட்டியில் இருந்து எனக்கு தெரியாத எனக்கு தெரியாதேன் கேட்கும் வரை நீங்கள் முன்சப்பை கொண்டு வந்து கொண்டிருந்தால் முன்சப்பை வந்து கொண்டே இருந்திருக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளை குரானும் அதீசம் அப்படிப்பட்டதான் குரானும் அதீசம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் எப்படி கொடுப்பான் என்ன கொடுப்பான் எவ்வளவு கொடுப்பான் யாருக்கு கொடுப்பான் இதெல்லாம் எண்ணி கொடுக்குற விஷயம் இல்லை இது அல்லா கொடுப்பான் அல்லா கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பாங்கிறதுல எண்ணி எண்ணி பார்க்கறதுக்கு பேர் அல்லா கொடுப்பா இல்லை நம்ம மூளைக்கு வர்றதுக்கு பேர் அல்லாஹ் கொடுப்பா இல்லை நம்முடைய எண்ணிக்கைக்கும் நம்முடைய மூளைக்கும் ஒன்று இருக்க வேண்டிய குடும்பம்யலுக என்னுடைய மக்கச் செல்வம் பெறுவதற்கு சொல்லணும் இல்ல சோதர்களே பெரியவர்களை கண்டால் சிறியவர்கள் என்ன செய்யணும் முத்து கொடுக்கணும் கைக்கு காலுக்கு அவருடைய காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது இதுக்கு பேர் சொகம் பெரிய <group> <setse> என்ன சுருக்கம் பார்த்தீங்களா ஆனால் சுருக்கத்தில் ரத்தின சுருக்கத்தை விட மகாரத்ன சுருக்கம் கணவர் கணவர் தான் உன்னுடைய சொர்க்கம் முகுவ ஜல்ல தூக்கி அவன் அருக்கி உன்னுடைய கணவர் உன்னுடைய சொர்க்கம் அல்லது நரகம் கணவரை சந்தோஷப்படுத்தி நல்லா வாழ்ந்துட்டு நீ சொர்க்கவாதி கணவரை திருப்திப்படுத்தலை அதிருப்தியாக்கிட்டு நீ நரகவாதி உ நரகவாதிக்கு அர்த்தம் என்னங்க உலகத்திலேயும் வாழ்க்கை நரகம் ஆகரத்துலையும் நீ நரகத்தில் உலகத்தில் வாழ்க்கை நரகத்தில் ஆகரத்தில் நீ நரகத்தில் இல்ல கனவரை மனவி திருப்திப்படுத்தி மனவி கனவரை திருப்திப்படுத்தி பெரியவர்கள் சிறியவர் மீது அன்பு காட்டி ஆ சிறியவர்கள் பெரியவர் மீது மரியாதை காட்டி ஊரூர்வர் யாரையெல்லாம் யார் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னானே உம்மீரே என்ன சொல்லணும் படுவாயி வரானேன்றில்ல அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு سلامه உண்டாகட்டும் யாருக்கு மனசுல முன்னால் உள்ளவர பாத்து இப்படி வரலையோ பாத்தீங்களா அந்த ஆல் வரார்ன்னு சொல்றார் இந்த வராளே நல்லா பாத்துங்க நோட் பண்ணிக்கங்க என்ன நோட் பண்றாரு அட நம்ம இவிட இங்க இருந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு நபரும் என்ன விட இன்னொரு கூப்பிட்டு வாழ்க்கையில் என்ன செஞ்சேன்னு வங்களுக்கு கேள்வி இல்லை மலக்கல் கொண்டு வந்து முன்னாலே இங்கே நிஜாமது தோம்பி கொண்டு வந்து பேச பேச்சு இது நடந்த நடப்பு சகோதரர்களே யாரை பார்த்தாலும் இவ்வளவு பெரிய தத்துவம் பூரா உலகத்துக்கு வேறு சலாம் விளங்கிட்டா போதும் முன்னால் இருக்கிற ஆளை பார்த்த உடனே சொல்லணும் என்னால் உங்களுக்கு சலாமத் உங்களுக்கு மட்டுமல்ல அலைக்கும் உங்களை எனக்கு முன்னால் இருக்கிற அவ்வளோ திருப்பி சொன்னார் வா அலைக்கும் உங்களுக்கும் சலாமத் எந்த விதமான கெடுதி என்னால் உங்களுக்கும் உங்களால் எனக்கு கிடையாது இந்த மனம் வந்துட்டால் வியாதி முடிஞ்சிட்டு சோதர்கள ஏன் மனசு என்ன செய்ங்க எங்க என் ஒன்று ஒரு வஸ்து கிடைக்கணுன்னு ஆசைப்படுது மனசு ஆசைப்படுதுங்களா என்ன கிடைக்கணும் சாதாரண ஒரு விஷயம் எடுத்துட்டுவோம் ஒரு ஒரு செருப்பு பார்த்தோம் பள்ளியாசலக்குள்ளே வரும்போது பார்ப்போம் செருப்பு புதுசாக இருந்துச்சு டிசைன் அழகாக இருந்துச்சு அங்கேருந்து என்ன நினச்சிக்கிட்டே ஓடி செய்கிறான் எங்கே வாங்கினாருன்னு கேட்கணும் அவற்றை கேட்காட்டால் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கணும் யார் இதை போட்டுக்கிட்டு போகிறாருன்னு ஆக செருப்பு தெரிஞ்சிச்சு இப்போ எப்படியாவது அந்த செருப்பு வாங்கணும் ஆனால் குடிஞ்சு பார்த்தா அதில் வெலை போட்டிருக்குறது அந்த செருப்பில் சாதாரண செருப்பு தான் இரநூத்தி ரூபா எண்பத்தஞ்சு பைசா இப்போ இவருக்கு மனசே உடஞ்சி போச்சு இவர் வாங்கினா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவார் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவார் இரநூத்தி எப்படி வாங்க இல்ல எப்படியாவது வாங்கிடணும் இந்த தடவை சரிங்க கொஞ்ச நாள் வாங்கிட்டார் இல்ல பையனோட சண்டை போட்டு வாங்கிட்டார் வாங்கி செருப்பு போட்டுட்டார் இதோட செருப்பாசை முடிஞ்சிருமா சொல்லுங்க ஆரம்பமே ஆகும் இது வரைக்கும் இருபத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு நிதானமா இருந்துச்சு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது போட்டார் இங்கதான் செருப்பு ஆசையே ஆரம்பமாக செருப்பு பார்த்தாலும் அது நல்லா இருந்துச்சு இது போட்டு போட்டு பழசா போச்சு பழக பழக பாலும் புளிக்கும் பழக பழக பாலும் புளிக்கும் இது முடிஞ்சு போச்சு இப்போ பார்ப்பார் இதை விட அந்த ஷூ நல்லா இருக்குது பார் அந்த ஷூ போட்டுக்கிட்டு நடக்கிறார் பாருங்க ஒருத்தர் நடக்கிறார் அவரோட ஆக்ஷனே நல்லா இருக்குது அந்த ஷூ போட்டு நடக்கிறவரோட ஆக்ஷனே நல்லா இருக்கு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதில் வேறு என்ன இருக்குது இங்கே வென்டிலேட்டர் வச்சுருக்கு இதெல்லாம் பார்த்தா அது வாங்க அது என்ன விலைங்க அறநூறுவா இங்கே முந்நூறுல இருந்துச்சு முதல்ல முதல்ல முப்பதுல இருந்துச்சு முன்னூறுக்கு போச்சு இப்போ எங்கே போயிருச்சுங்க அறநூறுக்கு பாபாவுக்கு சம்பளமே ஆயிரத்தி தான் பாபாவுக்கு சம்பளமே ஆயிரத்தி இவருக்கு வாங்க வேண்டிய ஷூ அறநூறு வாங்குவார் சரி வாங்கிட்டா இதோட அந்த செருப்பு ஷூ ஆசை முடிஞ்சிருமான்னு கேட்குறேன் அறநூறுக்கு போ வாங்கி போட்டாரு பாருங்க இதுக்கு பிறகுதான் இதுக்கு மேலே உள்ள ஆசை ஆரம்பம் எங்க நம்ம ஆசைப்படுறோமோ அங்கே போய் சேரும்போது அதுக்கு மேலே உள்ளது ஆசை வருது இதுலிருந்து புரிஞ்சுக்கணும் ஆசை முடிவடைவதில்லை நாம் வியாதி இப்படி வரும் ரெண்டாயிர சம்பளம் ஒரு மூணாயிரம் ரூபாய் என்ன ஆயிடுச்சு ஜன்னத்து வந்து என்ன ஆயிரம் ஜன்னத்து விருதோசே வீட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேர் பேசிக்கிறதை பார்த்தா எப்படியாவது இப்போ சம்பளம் அதிகப்படுத்திருக்கிறாங்க இப்படியே போய் போய் இத்தனை பிரசென்ட் ஆகி அத்தனை பிரசென்டாக அப்படியா மூணாயிரரூவா வந்தால் எல்லாம் முடிஞ்சிடும் மூணாயிரரூவா ஆன பிறகுதான் வீட்டுக்கு ஃபர்னீச்சர் வாங்கணுங்கிற பேச்சே வரும் இதுவரைக்கும் கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தவருக்கு பாயை உட்காந்துக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ என்ன தேவை வரும் கேங்க ஃபர்னிச்சர் வரும் இப்போ ஃபர்னிச்சர் சாதாரணமான வாங்கி போட்டால் அதுக்கு பிறகுதான் அழகான ஃபர்னிச்சர் வரும் அப்படி அழகான ஃபர்னிச்சர் போட்டால் இது மாதிரி ஒன்று போட்டுட்டாருன்னா இது போதாது அதில் என்ன இருக்கணும் கொஞ்சம் யூ ஃபோம் இருக்கு நம்பர் அந்த ஃபோன் போட்டாலும் அது நல்ல ரிலாக்ஸாக ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல சேராக இருக்கணும் நல்லா தான் இப்போ பாருங்க ஆசை போட்டிக்கிட்டு ஆசை முடிவடைவதில்லை முடித்து வைத்தாலே தவிர ஆகினாலும் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஒன்று ஆசைப்படுறதுன்னு தப்பில்லை ஆனால் அந்த ஆசை வளர்த்துக்கொண்டே போகக்கூடாது வளர்த்துக்கொண்டே போனால் அது ஒரு வியாதி காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல வந்து ஆசை ஒன்று நம்ம ஆசை ஒன்று நம்ம ஆசை இன்னொன்று நம்ம பார்ட்னரோட ஆசை வாழ்க்கை பார்ட்னர் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி முன்ன காலத்தில் இருக்காத்திலேயே பொருந்தில் நடக்கிறது புன்ஜாதிகையில் பவர் கொடுத்து கட்டாயமா இருக்கணும் வச்ச வேலைக்காரி இல்லை ஆனா அதே நேரத்தில் மனைவி ராணியும் இல்லை மனைவி மந்திரிய வச்சுக்கலாம் மந்திரியோட யோசனைக்கு முதலிய கொடுக்கணும் அதுல தப்பு இல்லை ராஜா தான் தினசை பண்ணணும் மந்திரி ஃபைசல் பண்ண மாட்டார் மந்திரி யோசனை வேண்டாம் சொல்லுவார் பாரு ரெண்டு வகையான சிந்தனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது தேவையில்லை தான் ஆனால் கூட இப்படிதான் தேவையில்லாத பேசி நேரம் போயிரு இது எல்லாம் இந்த காலத்தில் நேரத்தில் பறக்கத்தும் இல்லை ஆரம்பித்த உடனே அங்கே போய் நின்றது சீக்கிரமாக சில பேருக்கு நேரத்தில் பறக்கிறது எப்படி சொன்னால் ஒரு மணி நேரம் பேசுகிற ஒரு ஒன்றே முக்காலில் முடிச்சிருப்பார் ஆஹா பரவாயில்லையே பார்த்தா ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆயிருக்கும் அதுக்கு மேலே நேரத்தில் பறக்கிறது இல்லை பேச வேண்டிய நேரத்தில் ஜாஸ்தி பேசியிருந்தா தான் பறக்கிறது என்ன சொன்ன மனைவி வேலைக்காரியம் இல்லை மலைவி அதே நேரத்தில் நமக்கு நமக்கு ராணியும் இல்லை நான் வீட்டுக்கு ராணி நமக்கு ராணி இல்லை ரெண்டு ரெண்டு பேரை சரி மனை கணவன் மனைவியினோட ரெண்டு பேரோட கண்ணோட்டமும் வேறு கணவனுடைய கண்ணோட்டம் என்ன இருக்கும் தனக்கு தன்னுடைய வருமானம் என்ன அந்த வருமானத்துக்குள்ள குடும்பத்தை நடத்துறது எப்படி மனைவி வச்சுக்கிறது எப்படி மக்களை வச்சுக்கிறது எப்படி மற்றதெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்லை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு கணவனுக்கு அந்த வருமானத்துக்குள்ள தன்மானத்தை வச்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியா இருக்கும் மனைவி குடும்ப கௌரவத்தை பாதுகாக்கணும் குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் அடையணும் அப்படி உலகத்தில் இருக்க முடியாது நம்ம பூராசையும் வெட்டுவோம் மனைவி பூரா ஆசையும் கேட்பா ரெண்டு சேர்ந்து பஞ்சாயத்துல பண்ணி நடுபாதையில வந்து சேரும் அதனால அவ சொல்றதும் சரிதான் நம்ம சொல்றதும் சரிதான் ரெண்டு சேர்ந்து ஒரு மையப்பகுதிக்கு வரும் அதனால் மனைவி சொல்றதை ஒன்றாவே நீ பேசாதேன்னு சொல்லவும் கூடாது பேசுறதையெல்லாம் கேட்டுக்கணும் ஆனால் உபதேசமா அல்ல ஒரு வார்த்தையா பேசுறதெல்லாம் கேட்டுக்கணும் உபதேசமாக அல்ல ஒரு வார்த்தையா கேட்டுக்கிட்ட பிறகு நாம் என்ன செய்யணுமோ அதை சொல்லாமல் செய்யணும் பேசணும்னா நாமளும் திருப்பி பேசுறது இருக்குதுங்களே அதுதான் விவகாரமே இதுக்கா விவாகம் பண்ணணும் விவாகம் விவகாரத்துக்கு இல்லை விவாகம் விவேகமாக இருக்கணும் பேசுறதையெல்லாம் கேட்டுக்கணும் சரின்னு சொல்ல வேண்டாம் இல்லைன்னு கேட்குறது கேட்கறதில்லேருந்து எங்கள் தப்பு பேச்சுரிமை இந்த நாட்டில் எல்லாருக்கும் இருக்குது எம்பது ஜாதிக்கு மட்டும் ஏன் இல்லாமல் போச்சு எல்லாேருக்கும் இருக்குது எம்பது ஜாதிக்கு மட்டும் ஏங்க நாங்கள் கொடுக்கக்கூடாது எங்கள் வீட்டில் பேசட்டும் பேசுறதெல்லாம் ஆ முடியாது அப்படின்னு இப்போவே என் சொல்லணும் நடந்து காமிச்சிட்டா போகுது நடக்கிற நேரத்தில் அந்த பக்குவமாக நடந்தால் போதும் ஆக குடும்பம் இதுக்கு ஆசை வராமல் இருக்காது அந்த ஆசையை அடக்குவது ஒன்று தெளிவாக நாம் புரிஞ்சுக்கொள்ளணும் மனவியாதி பாருங்கள் மனசு என்பது இருக்கிறதே உடல் வியாதிக்கு கூட காரணம் மன மனம்தான் காரணம் வெளிரங்கத்திலும்னம் தான் நிறுத்த ஒரு சின்ன பிஸ்கட் இருங்க எல்லாருக்கும் வேணுங்களா வேண்டாங்களா நிறுத்திடலாங்களா சொன்ன சொல்லு வேண்டாம் ஏக மனதாக தீர்மானிக்கப்பட்டது அப்பறம் கொடுங்க அதனால் ஆசை ஒரு இடத்துல போய் நிற்காது ஆசைதான் எல்லா வியாதிக்கும் காரணம் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எதுவும் பூர்த்தி ஆகிறது இல்லை நிம்மதியாகிறது இல்லை ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறது இல்லை காரணம் என்ன முதல்ல இது விளங்கணும் ஆசை தான் என்னுடைய வியாதிக்கு காரணம் உடல் ரீதியாகவும் காரணம் மன ரீதியாகவும் ஆசைதான் காரணம் மனதினுடைய ஆசையை அடக்கிட்டால் அளவோடு வச்சுக்கொண்டால் உலகத்தில் எந்த விதமான இருக்காது பெனாத்தலும் இருக்காது மனசு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி பாருங்க நம்ம எதை எடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் சரி அல்லாமல் மனம் இருக்கிறதே அதில் அதனுடைய நினைவுகள் இன்னும் ஆமாலும் பின்னியார் எல்லா அவள்களும் நீயத்தை பொறுத்து என்ன அர்த்தம் எல்லா நன்மைகளும் சரி லாபமும் சரி இன்பமும் சரி துன்பமும் சரி எல்லாமே மனதை பொறுத்த தான் இன்னும் ஒரு ருசி கூட மனதை பொறுத்த தான் இன்னும் சொல்ல கண்ணுடைய பார்வையும் மனதை பொறுத்தது காதுடைய கேள்வியும் மனதை பொறுத்தது எல்லாமே மனதை பொறுத்த ருசி கூட மனதை பொறுத்தது கண்ண பாக்குரிய காதல்லை ஆஹ் சொல்லுங்க கண்ணு சேர்ந்து போயிடும் முன்னால வர கண்ணுக்கு தெரியாது கண்ணு கண்ணால பாக்குறது கல்புதான் பார்க்குறது கண்ணு பாக்குறது இல்லை கண்ணு முளிச்சுருக்கிறதுனால கண்ணு பார்க்கறதாக அர்த்தமில்லை இப்போ நல்லா கவனிச்சு கேட்கும் போது முன்னால் அவர் யார் வந்தார்னு கூட தெரியாது கண்ணு சேர்ந்து காதுக்கு போயிருது அப்போ அசல் என்ன ஆகுது கல்பு கண்ணை காதுக்கு கொண்டு போயிடுது கல்வுதான் கண் மூலமாக பார்க்கிறது கல்பு தான் காது மூலமாக கேட்கிறது கல்பு தான் நாக்கின் மூலமாக பேசுகிறது கல்பு தான் எல்லாம் செய்யுது கெட்டுட்டால் எல்லாம் கேட்கிறோம் கல்பு சரியாயிட்டா எல்லாம் நல்லாயிருக்கும் ஆகையினால் மனிதர்கள் சுகமாக இருக்கிறோம் எந்த வியாதியும் வராமல் இருக்கணும் சொன்னால் மனதை சுத்தமாக வைக்கணும் மனசில் எந்த விதமான அழுக்கம் இருக்கக்கூடாது மனசில் வேறெந்த விதமான ஆசையினுடைய அலைகள் இருக்கக்கூடாது ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது உலகத்தில் ஆசை இருக்கும் ஆனால் ஆசைக்கு அணை போட்டு வைக்கணும் அசல்ல ஆசை நிறைவேறுகிற இடம் ஒன்று வேணும் அப்படி இருந்தால் பாருங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க சரியாக உடுத்த மாட்டாங்க இருக்கிறத உடுத்திக்கிட்டு இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு வெளிநாட்டில் போய் பார்த்தேன் நிறைய பேர் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க விளையாட்டுக்காரங்க தெரியும் எல்லா பணத்தையெல்லாம் சேர்த்து சேர்த்து ஊருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க என்ன நினைப்பில் அவங்களுடைய நினைவு என்ன நான் ஊருக்கு போய் இங்க போய் ஊருக்கு போய் சுகமாக இருப்பேன் மனைவியோட ஒரு இடமும் வாங்கி போட்டு அங்கிருந்து எழுதிட்டார் இடம் வாங்கி போடுங்க இடமெல்லாம் வாங்கி போட இப்போ அந்த இடத்துல இவரே கற்பனையில் பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறார் அப்படி வச்சு அங்கே ஒரு பெட்ரூம் வச்சு அங்கே வச்சு அது கற்பனையிலே அந்த சுகமா இருப்பேங்கிற சுகம் என்ன சுகம் சுகமா இருப்பேங்கிற சுகம் ஆனால் ஊருக்கு அவர் வந்து இருக்கவும் செய்யலாம் இல்ல மாத்தமா இல்லாமல் நடக்கவும் செய்யலாம் ஆனா பாருங்க நாம இப்ப இருக்கணும் போய் மூமின் காதல்களை விட நூறு மடங்கள்ல நூறாயிரம் மடங்கள்ல மடங்கள்லாம் சொல்ல முடியாது அவ்வளவு இருக்கிறார் இவர் படுத்துக்கொண்டே யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறார் சொர்க்கத்தில் அப்படியே ஊரில் இருக்கிற மாதிரி ஊரில் இண்களுக்கு மத்தியில் இவர் இருக்கிற மாதிரி இது ஊரு தீன் இங்க இருக்கிறதுல என்னங்க தீன் தான் மண் மண்ணாலான ஹூர் இது இருக்கிறது எப்படி இருப்பாங்க நமூனா இல்லை மாடல் இல்லை முன்மாதிரி இல்லை வெறும் கேட்டுக்கலாம் அமைச்சவிர அங்க சொர்க்கத்தில் இருக்கிற எதை இங்க கற்பனை பண்ண முடியாது சும்மா அப்படி அதாவது தொட்டு வச்ச மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்றதுண்டு கொசு அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் கொசு உட்காந்துருச்சு இப்போ அடிக்கணும் சில சமயத்தில் சமீபத்தில் உட்காந்து கொசு வந்து கிடைச்சு அது எப்போ கிடைக்குங்க நல்லா எழுதிச்சிட்டு இருக்கிறாரு அப்போதான் கிடைக்கும் எங்க கிடைக்கும் இந்த கையில் கிடைச்ச பரவாயில்லை வச்சுட்டு அடிச்சிடலாம் இது இந்த கையில் கிடைச்ச பரவாயில்லை வச்சு எழுதிக்கிட்டு அடிக்கலாம் அது எங்கே கிடைக்கும்ங்க அது எங்கே கிடைக்கும் இந்த கையில் கிடைக்கும் இப்போ நான் எழுதுறது விட்டுட்டு தான் அடிக்கணும் நான் எழுதிட்டு இருக்கிறேன் அடிக்க முடியாது என்ன வராதே அதுக்கு என்ன அர்த்தம் வராத அப்புறம் வந்து உட்காந்து நான் முகம் சுழிக்கிறேன் உன்னை கண்டு முகம் சுழிக்கிறேன் கோவப்படுகிறேன் எந்த கொசு நல்லா தெரியும் இவன் நம்மள ஒண்ணு செய்ய மாட்டான் ரொம்ப கவனமா வேற வேலைக்கு உட்காந்துச்சு இப்போ கோவம் வந்துட்டு அப்படி அடிச்ச கொசு அங்கே எனக்கு அடிச்சுட்டு தனியா இருந்ததுனால பரவாயில்லை யாரும் பார்க்கல இல்ல நானா இப்படி அடிச்சுக்கிட்டேன்னு சொன்ன என்ன நினைப்பாங்க அசிங்கமா இல்லை அடிச்சதுக்கு பிறகுதான் யோசிக்கிறேன் இப்படி நம்ம அடிச்சிருக்க வேண்டியது இல்லையே போகட்டும் கொசு கையில் உட்காந்துச்சு அடிக்கணும் உட்காந்த உடனே அடித்தா ஓடி போயிடும் அது உஷாரம் உட்காந்துருக்கும் கொசு கொஞ்சம் ஊசி வச்சிருச்சு கொஞ்சம் ரத்தம் எடுக்க ஆரம்பிக்குது இப்போ கை கொண்டு போக அது போகாது இப்போ அடித்தா செத்து அப்போ கூட சில கொசு போயிடும் நம்மளை மாதிரி புத்திசாலி கொசுவாக இருந்தால் அப்பவும் போயிடும் கொஞ்சம் ஒரு மாதிரியை கொசு வந்தால் அந்த ரத்த சுகத்தில் ரத்த வாசத்தில் மயங்கிடும் அதே போல் இந்த உலகத்தில் நல்லா கொடுத்துருக்குற சுகமெல்லாம் இந்த கொசுவை அடிக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் நேரம் ரத்தம் கொடுத்துருக்கிறோம் பாருங்க அந்த சுகம் தான் நல்லா உண்மையான சுகம் எல்லாம் சுரக்கத்தில் வச்சுருக்கிறான் நாம் எந்த சுகத்தில் மிதக்கணும் தொழுதுட்டு தொழுதுட்டு எந்த சுகத்தில் இருக்குன்னா ஊரில் கண்ணுக்கு தெரியணும் சொர்க்கம் கண்ணுக்கு தெரியணும் ஒரு சஹாபி ரெண்டு சஹாபி முஹாரி சரி ரிவாயத்திருக்குது ஒரு யுத்த காலத்தில் பாதுகாப்புக்காக யுத்தம் வந்து ஒரு சில குந்தின் நின்று தொழுது கொண்டிருந்தார் நீளமான ரிவாயத்தது வேறொரு எதிரி அம்பாலை ஈதுவிட்டார் அங்கிருந்து அவருடைய உடற்பூரா ரத்தம் வடிஞ்சு இருக்குது அப்படியே தொழுதுகிட்டு இருக்கிறார் உடம்பூரா ரத்தம் வடிஞ்சு இருக்கு அப்படியே தொழுதுகிட்டு இருக்கிறார் தொழுது முடித்த பிறகுதான் பக்கத்தில் இருந்த அஞ்சொன்று சகாரியை எழுப்புறார் அவர் உறங்கி கொண்டிருந்தார் ரெண்டு பேர் காவலுக்கு பொறுப்பு ஒருத்தர் தூங்கினார் ஒருத்தர் தொழுதான் சும்மா இருக்க வேண்டாமே தொழுதான் இப்ப ரத்தம் அடியே மேலெல்லாம் ரத்தம் எவ்வளவு ரத்தம் வந்திருக்கு தெரியாது அவர் இந்த முகாஜீர் சகாதி பார்த்தாரோ அந்த அன்சாரியினுடைய உடம்பில் இருக்கிற ரத்தத்தை பார்த்தாரோ என்னன்னு பதறிப்போனார் அவர் சொன்னார் அம்பு பட்ட உடனே என்ன எழுப்பியிருக்க கூடாதான்னு சொன்னார் அம்பு பட்ட உடனே அம்பு பட்டுச்சுங்க ரத்தம் அடியுதுங்க எழுப்பலை ஏன் எழுப்பிருக்காமே சொன்னார் எனக்கு அம்பு வந்து அடங்கி போகும் மனவியாதிகள் வராது மனுஷனுக்கு மனவியாதி எல்லாத்தோட பெரிய வியாதி என்ன கிடைச்சாலும் இன்னும் வேணும் சாதாரண ஒரு உதாரணம் சொல்றது பஸ்ல போய் பஸ் டவுன் பஸ் கிராமங்களில் ரூட் பஸ் போனாரு போய் கை காமிச்சார் என்ன காமிச்சா இருக்க ஒரு கை காமிச்சார் கை காமிச்ச உடனே அவசரமாக போகணும் கை காமிச்ச உடனே பஸ் நின்றுச்சு பஸ்ஸில் பார்த்தா மூணு நாலு சீட்டு ஃபுல்லாக காலி மூணு நாலு சீட்டு ஃபுல்லாக காலி அப்போ போய் என்ன செய்தாங்க நேரம் அப்போ ஒரு சீட்டில் உட்காந்துட்டார் உட்கார்ந்த பிறகு பார்த்தா அந்த ஜன்னலில் ஓரம் இடிக்குது அப்போ அதனால அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தார் எங்கே உட்காந்தா சௌரியமாக இருக்கும் அப்புறம் ஒரு இன்னொரு சீட்டில் உட்காந்தார் அதுவும் சரியா மூணு பேர் உட்கார் என்ன சொல்ற பஸ் ஆடும் உட்கார் இப்ப அவருக்கு பின்னால் இடம் பிடிக்கல ஒரு சீட்டுமே இல்லை இடம் கிடைக்காதா ஒரு சீட்டு போதிலாவது உட்கார சொல்லி உட்காருங்க கொஞ்சம் உட்கார சொல்லக்கூடாதா இப்ப கடைசியில் என்ன கேட்கிறாரு கண்டக்டர் சார் நீ முதல்ல சொல்லி நான் ஏறி இருக்க மாட்டேன் இது வாழ்க்கையினுடைய தத்துவம் கிடைப்பதைக் கொண்டு போதுமாக்கொண்டு மேலே தேடுறது தப்பில் வருத்தப்படக்கூடாது இதுதான் அனைத்து வியாதிகளுக்கு மருந்து இந்த மருந்தை தான் குரான் சொல்லி இருக்கிறது அந்த மருந்துக்கு பெயர் ஈமான் என்ன பேசிய ஒரு மருந்து அந்த பெயர் மருந்துக்கு பெயர் ஈமான் மருந்து உபயோகிக்கிறதுக்கு பெயர் அந்த மருந்தை உபயோகிக்கும் பொழுது எந்த அளவு அந்த மருந்து உபயோகிக்கணும் எப்ப உபயோகிக்கணும் எப்படி உபயோகிக்கணும் என்று சொல்லுவதற்கு பெயர் சுன்ன மருந்தினுடைய அளவுக்கு பெயர் சுண்ணத் மருந்துக்கு பெயர் மருந்துக்கு பெயர் ஹிதாயத் மருந்துக்கு பெயர் ஈமான் அந்த மருந்து சொல்லப்பட்டிருக்கிறது பெயர் ஹிதாயத் அந்த மருந்தை உபயோகிக்க வேண்டிய அளவு சுண்ணத்தில் பார்க்க தூங்குறதும் ஒரு மருந்து தான் ஆனால் எப்ப தூங்கணும் எப்படி தூங்கணும் எந்த அளவு தூங்கணும் சுத்தமாக குரான் ஹதீசர் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இன்னலி தசதிக்கு ஆலைக்கு ஹக்கன் வயின் அலி நப்சி ஆலைக்கு ஹக்கன் வயின் அலி ஐனி காலை ஒரு வீட்டுக்கு போறாங்க ஒரு சாதிலா அங்க ஒரு கயிறு கட்டி இருக்கு கேட்டாங்க எதுக்கு இந்த கயிறு கட்டி இருக்குமணி விரவு பூரா தொழுவாங்க தொழுது தொழுது தானா தன்னை மறந்து தூங்கி விழுகும் அப்படி விழுகாமல் இருப்பதற்காக கயிறை கொண்டு கட்டி வைத்துக் கொள்வார்கள் அப்துல்லா அப்துல்ல அப்துல்ல சொன்னாங்க வெறும் தூங்குறதுக்கு வெறும் தீன் இல்லை தூங்கவும் செய்யணும் தொழகவும் செய்யணும் துங்கும் செய்யணும் தொடங்கும் சுங் வஸ்தூர் நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரும் தீன் இல்லை நோன்பு வைக்காம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் இல்லை சும் நோம்பு வைக்கவும் செய் வஸ்தூர் நோம்பு விடவும் செய் சோழர்களே தீன் எல்லா அம்சங்களுக்கும் மனிதனுடைய எந்த ஆசைக்கு தடை போடலை ஆனால் ஆசைகள் பூர்த்தியாகிற ஒரே வழி என்ன தெரியுமா சோதர்களே அல்ல ரசூல் சொன்னபடி ஆசையை பூர்த்தி பண்ணினால் ஆசை பூர்த்தி அதை விட்டுட்டு ஆசையை பூர்த்தி பண்ண முயற்சிதால் ஆசை வளரும் துரோகம் மனித சமுதாயத்துக்கு செய்ய முதல் துரோகம் பெண்களுக்கு செய்யப்படுகிற முதல் கொடுமை அவர்கள் சினிமாவை காட்டுறது இதெல்லாம் காட்டி தங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்ய முயல் செய்றாங்க யாருடைய ஆசையாவது பூர்த்தி ஆச்சான்னு கேளுங்க இனி நீங்க மேலை நாடுகல்ல நம்ம நாக்கே வந்திருச்சு மேலை நாடுகளில்ல ஃப்ரீ லவ் பாய் வென் தி பாய் फ्रेंड्स கேர்ள் फ्रेंड्स பாயும் கேளும் ஃப்ரெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும்னு தெரியாதா நெருப்பும் பஞ்சும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண என்ன ஆகும் நெருப்பு சொல்லிச்சு நான் பஞ்சிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறேன் பஞ்சு சொல்லிச்சு நான் நெருட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறேன் என்ன ஆகும் நெருப்பும் பஞ்சும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணா நாங்கள் என்னங்க இப்போ இப்படிப்பட்ட அதாவது நம்ம அந்த வெறும் அதில் இருக்கிற கலை தான் பார்ப்போம் மற்றதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படியே தான் அது இருக்கா இதெல்லாம் சும்மா புத்திக்கு பொருந்தாத கெனை கிருக்குத்தனமான பேச்சுக்கள் நாங்கள்லாம் அப்படி சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம் அப்படி இருக்க முடியாத சகோதரர்கள் அல்லத்தன இயற்கை ஒன்று வச்சுருக்கிறேன் ஆனால் அந்த ஆசையை அடைய என்று எல்லாம் சொன்னானா பாலுநர் வந்தால் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொன்னானா ஒன்றும் இல்லை நாளெல்லாம் செய்ய சொன்னா ஆனால் முறை எப்படி செய்யணும் உண்மையில சொல்ல போனா பாலுணர்வுல இருக்கிற சுகம் இருக்கு பாருங்கிட்டே போகும் அப்படி செய்வான் வித்தியாச வித்தியாசமான முறைகளை கையாளுவான் கையாளுகிற காரணத்தினாலே அவன் கடைசியிலே அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அவன் அடுத்த சக்தி இல்லாமல் கிறுக்கு பிடித்தலைவான் சகோதரர்களே எனவே ஈமான் தான் மருந்து அந்த மருந்துக்கு பெயர்தான் ஹிதாயத்து அந்த ஹிதாயத்தை உபயோகிக்க வேண்டிய முறைதான் சுண்ணத்து எனவே அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதன் பிரகாரம் வாழ்க்கை நடத்துவோமே நம்மை போல சுகமானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் எங்கே ரோட்டில் படுத்திருக்கலாம் குடிசை வீட்டில் படுத்திருக்கலாம் பிஞ்சு போன பாயில் படுத்திருக்கலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜமாத்தெல்லாம் பள்ளி போகிறாங்களே மசிதில் தபிளி ஜமாத்தெல்லாம் பரக்கத் பருப்பு, நேரம் போறாங்களே முக்காலுறது பாதி தூங்கி அது பாதி தூக்கத்தில் விளங்குறதா நல்லா விளங்குதான் இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பூரா முடிச்சிருந்தால் கவனம் பறவக்கம் போயிருதான் பூரா தூங்கித்தானும் போயிடுது பாதி தூக்கத்தில் நல்லா பதிதான் அதுதான் தமிழர்கள் நல்லா உடைய கிருவின்னு சொல்லுங்கள் சரி மூனை முக்கால் காயிச்சு சாப்பிட்டு முடியும் இந்த சாப்பிட்டு இப்போ அவர் பெட்டு தரையெல்லாம் வச்சுருக்காரு ஏற்பில் வச்சுருக்காரு அதை எடுக்கிற அளவுக்கு ஊதுகிற அளவுக்கு இவருக்கு அவகாசம் இல்லை தூக்கம் சொக்குது தூக்கம் என்ன செய்யுதுங்க வருது இல்லை தூக்கம் வருது என்னக்கு தபிகள் நியாயம் சொல்ல வரல ஆனா நான் சொல்ல வர்ற மனசில் இருக்கிற நிம்மதிக்கு பெயர் தான் சுகமும் இன்பமும் வியாதி இல்லாத தன்மையும் என்று அர்த்தமாகுமே தவிர மனதனுடைய எண்ணங்களை ஆசைகளை வளர்த்து கொண்டே போனால் அவனுக்கு உலகத்திலும் அது மாபெரும் வியாதியாகி நரகமாகவும் பிறகு மறுமையிலும் அவன் நரகத்துக்கு போய் சேர்கிறான் இல்ல அல்ல மேல ஈமான் கொண்டுட்டான் ஹிதாயத்தனுடைய வழிக்கு வந்துட்டான் சுண்ணத்தை வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டான் அவனை விட சுகம்பெற்ற வியாதியஸ்தர்கள் வேறு யாருமில்லை எனவே அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து அல் குரான் எனவே அதன் நடப்போம் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இங்கே வந்த பிறகு எனக்கு இந்த தலைப்பு இருக்குன்றே எனக்கு தெரிஞ்சிச்சு அல்லாஹுதால என்னை உங்களையும் அந்த வழியில் நடப்பதற்கு தௌஃ தர வேண்டும் என்று ஆச்சியம் கொண்டு பாருங்கள் சொல்கிறதும் கேட்குறது லேஸ் உலகத்தில் ஆக லேசான காரியம் உபதேசம் செய்கிறோம் உலகத்திலே லேசான காரியம் உலகத்திலே ஆக கஷ்டமான காரியம் அந்த செய்த உபதேசத்தின்படி நடக்க அல்லாஹால நடக்கிறது தோஃ தரணும் இந்த தஃசீரை ஏற்பாடு செய்து நடத்திக்கொண்டு இந்த நூறாவது விழா இது இது நூறில்லை ஆயிரமாவது விழாவாக அதைவிட கூடுதலாக தொடர்ந்து கையாமத்து வரும் வரை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை கேட்கிறவர்கள் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதற்காக யார் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஜன்னத்து கிருதனுடைய உயர்ந்த ஸ்தானங்களை தர வேண்டும் என்று ஆச்சு முடிக்கிறேன் வாங்கிறேன்